அன்பானவர்களை வணக்கம் திண்ணைக் கதைகள் சிறகு ரவிச்சந்திரன் அவர்கள் எழுதிய சிறுகதைகள் இந்த சிறுகதைகளில் ஒரு சிறந்த பாடமும் உண்டு அந்த வகையில் இன்றைக்கு நாம் கேட்க இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை தலைப்பு உயரங்களும் உயரங்களும் சிற சிகரங்களும் சரவணன் அருணாச்சலம் கதை ஆசிரியர் சிறகு ரவிச்சந்திரன் ராமு என்கிற ராமநாதனுக்கு வயது முப்பத்தி ரெண்டு ஆனால் அவனது உயரம் முப்பது தான் என்ன குழப்புகிறேன முப்பது அங்குலமே அவனது உயரம் அவனை போன்றோர் ஒன்று சர்க்கத்தில் இருக்க வேண்டும் அல்லது சினிமாவிலோ நாடகம் மற்றும் கூத்து போன்ற அமைப்பிலோ இருக்க வேண்டும் என்பது விதி ஆனால் இதிலும் ராமுவின் வாழ்க்கையில் வித்தியாசம் உண்டு ராமு எல்லோரையும் போல பள்ளிக்கூட போனான் ஆனால் ஆறாம் வகுப்பு தாண்டும் போதே அவனுக்கும் அவனை சுற்றி இருந்தோருக்கும் தெரிந்துவிட்டது அவன் வளரமாட்டான் என்று ஆனாலும் ஏழ்மையில் இருந்த அவனது பெற்றோர் அவனை அரசு மருத்துவமனையில் இருக்கும் உடல் கூறு ஆய்வு நிபுணர்களிடம் தவறாமல் கொண்டு போய் காட்டினர் அவர்களும் சலைக்காமல் அவனுக்கு மருந்து மாத்திரைகளை இலவசமாக கொடுத்தனர் இதனால் அவனது உடல் வலிமை பெற்றதே தவிர உடல் உயரமாகவில்லை ஆரம்பத்தில் ராமுவுக்கு இது கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுத்தது ஆனால் போக போக இதுவே தனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று மனதை திடப்படுத்திக் கொண்டான் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்களில் ஒருவர் அவனது ஆரம்ப வகுப்பு ஆசிரியர் ஆனந்தராசன் ஐயா அவர்கள் ராமு உயரம் குறைவு என்பது ஊனமே இல்லை ஆப்பிரிக்க கண்டத்தில் பிக்மி என்னும் இனத்தவர் இன்னும் குள்ள மனிதர்களாகவே தான் இருக்கின்றனர் ஆனால் விஷ அம்புகளை தவறாமல் எய்து வேட்டையாடுவதில் இன்னமும் அவர்களை மிஞ்ச எந்த வெள்ளைக்காரனாலும் முடியாது அவர்கள் இனம் இன்னமும் உலகில் வாழ்வதற்கு அந்த இனத்தின் தன்னம்பிக்கை கூட ஒரு காரணம் உடலால் உன்னால் எட்ட முடியாத உயரத்தை வேறு ஒன்றால் உன்னால் எட்ட முடியும் ராமு வியப்புடன் பார்த்தான் எட்டுவது என்றாலே அது உடலும் உயரமும் சம்பந்தப்பட்ட விஷயம்தானே பின் வேறு எதனால் உயரத்தை எட்டுவது ராமு கல்வி என்பது பல சிகரங்களை எட்ட உனக்கு அறிவு பலத்தை கொடுக்கும் உடல் ஊனமுற்றை எத்தனையோ பேர் சிறந்த அறிவாளிகளாக இருந்திருக்கின்றனர் இந்த உலகில் அதனால் உன் உடல் உயரக்குறைவை ஒரு பொருட்டாகவே எண்ணாதே படி நன்றாக படி அதுவே உன் வாழ்க்கையை மாற்றி காட்டும் மு ஏழாம் வகுப்பு போனபோது பள்ளியே அவனது திறமையை பார்த்து அவனுக்கு தேவையான புத்தகங்களையும் நோட்டு கொடுத்து உதவியது பின்னால் ஆசிரியர் ஆனந்தராசன் இருந்தார் என்பதை அவர் பின்னாளில் அறிய நேர்ந்தது சரியா சரியாக படிக்காத மாணவர்கள் முன்னிருக்கையில் அமர செய்து இன்னும் கூடுதலாக அவர்கள் கவனம் செலுத்தி ஆசிரியர்கள் அவர்களையும் நல்ல மதிப்பெண்கள் வாங்க வைக்கும் முறை ஒன்று அந்த பள்ளியில் இருந்தது அதன்படி பார்த்தால் ராமு முன்வரிசையில் அமரவே முடியாது அவன்தான் முதல் ஐந்து இடங்களுக்குள் வந்துவிடும் திறமையான மாணவனாயிற்றே ஆனால் அவனது உயரம் குறைவான காரணத்தால் பின்வரிசையில் இருந்து அவனால் கரும்பலகையில் எழுதப்படும் பாடங்களை சரியாக பார்க்க இயலார் அதனால் ஆனந்தராசன் ஐயா அவர்கள் அவனுக்காக ஒரு மேசை நாற்காலியை ஆசிரியர் இருக்கைக்கு அருகில் போட்டுவிட்டு அவன் அதில் அமருமாறு செய்தார் அதுவும் அவன் பள்ளி கல்வியில் வெற்றி பெறுவதற்கு உதவி செய்தது பள்ளி இறுதி வகுப்பில் அவன் படிக்கும்போது ஆனந்தராசன் ஐயா ஓய்வு பெற்றுவிட்டார் அவரது சொந்த கிராமம் பள்ளி இருந்த ஊரிலிருந்து ஐம்பது மைல் தொலைவில் இருந்தது கொஞ்சம் போல சுவாச பாதிப்பு நோய் அவருக்கு இருந்தது அதனால் வெகு துலைவு நடக்கவோ பிரயாணம் செய்யவோ அவரால் இயலாது போயிற்று பிரிவு உபச்சார விழாவில் ராமுவை அவர் அருகில் அழைத்து வைத்துக் காதோரம் அவர் கிசுகிசுப்பான குரலில் அவனுடன் பேசிக்கொண்டிருந்தார் ராமு கவனத்தை எதிலும் சிதறவிட்டுவிடாதே இது கவனத்தை சிதைக்கிற வயசு வெளி மாயைகள் உன்னை தன் ஈர்க்க முயற்சி பண்ணும் அதற்கெல்லாம் மயங்கிவிடாதே உன்னுடைய ஒரே குறிக்கோள் கல்வி ஒன்றுதான் நான் இன்றிலிருந்து உன் அருகில் இருக்க மாட்டேன் ஆனால் இந்த பேனாவை வைத்துக்கொள் நான் அருகில் இருப்பதாக நினைத்துக்கொள் எப்போதாவது உன்னால் வர முடியுமென்றால் என் கிராமத்துக்கு வா என் வீட்டில் தங்கு உனக்கான சந்தேகங்களை தீர்த்துக்கொள் என்ன சரியா ராமு அந்த பேனாவை பயன்படுத்தவே இல்லை தினமும் குளித்து புதிய ஆடை அணிந்து அந்த பேனாவை அதன் புது மெருகு கலையாத பெட்டியில் எடுத்து பூஜை அறையில் சாமி படங்களுக்கு அருகில் வைத்து கும்பிடுவான் பூ போடுவான் பிறகு பக்தியுடன் அதை மீண்டும் அதன் பெட்டியில் வைத்து பூட்டிவிடுவான் அவனை பொறுத்தவரை அதுவே குரு பூஜை ராமு நன்றாக படித்தான் என்று சொல்ல வேண்டியதில்லை பள்ளியில் முதல் மாணாக்கனாக வந்தான் என்பது வரலாறு வாரம் தவறாமல் ஞாயிறன்று தன்னுடைய இலவச அரசு சைக்கிளில் அவன் ஆனந்தராசன் ஐயா இருக்கும் கிராமத்துக்கு போய்விடுவான் அவனது சைக்கிளின் முன்கூடையில் ஐயாவுக்கு தன் வீட்டுத் தோட்டத்தில் விளைந்த காய் கனிகள் இருக்கும் தன் நண்பர்களின் பெட்ரோல் வீட்டில் வேண்டாம் என்று ஒதுக்கப்படும் புத்தகங்களும் இருக்கும் ஐயா கண்ணாடி போடாமல் இன்னமும் படித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு புத்தகங்களே வகுப்பறை சில சமயம் கையில் புத்தகமும் பெறம்புமாக அவர் படித்த ஏதோ ஒரு விஷயத்தை விளக்கி கொண்டிருப்பார் ஆசிரியர் பணி அவரது ரத்தத்தில் ஊறிய ஒன்று ஐயா இன்னைக்கு சங்ககால பாடல்கள் பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் என்பான் ராமம் அதுவரை தோய்ந்து உட்கார்ந்திருந்த ஐயாவின் உடலில் முறுக்கேறும் சாளரம் இல்லாத சுவரை பார்த்து அவர் வகுப்பெடுப்பார் ஐயாவுக்கு இப்போது பற்கள் உதிர்ந்து வருகின்றன மொழியில் கொஞ்சம் தெளிவு குறைவாக இருக்கிறது ஆனாலும் ராமுவின் காதுகளில் அவரது பழைய கணீர் குரல்தான் கேட்கும் ஐயாவுக்கு மனைவி இறந்து போய் கோயிலா என்ற ஒரே மகள் இருக்கிறாள் அவளே ஐயாவை பார்த்துக் கொள்கிறான் ஐயாவுக்கு சொந்த வீடு இருந்தாலும் நில கிடையாது ஓய்வூதியம் என்று சொற்பத் தொகை வருகிறது அதிலும் கொஞ்சம் தபால்காரர் எடுத்துக்கொள்வார் மீதத்தில் ஓடுகிறது வாழ்க்கை கோயிலா பெரிய பெண் ஆனவுடன் ஊர் வழக்கப்படி அவளை பள்ளியிலிருந்து நிறுத்திவிட்டார்கள் ஐயாவுக்கு அதில் உடன்பாடு இல்லைதான் ஆனாலும் மென்மையான ஐயாவால் ஊரை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியவில்லை ராமு தன்னுடைய பழைய புத்தகங்களை கோவிலு கோயிலாவுக்கு கொடுப்பான் அவனே அவளுக்கு ஆசிரியராகவும் இருந்தான் அதனால் கோயிலாவுக்கு அவன் மேல் மரியாதை உண்டு கையில் சான்றிதழ் இல்லாவிட்டாலும் கோயிலாவும் மெத்தப்படித்தவள்தான் கோயிலாவிடம் வேறு திறமைகள் இருந்தன பெண்களெல்லாம் பூக்களை சரமாக கட்ட தெரிந்தவர்கள் கோயிலா ஒருபடி மேலே போய் மாலைகளாக கட்டுவாள் பிச்சி செவ்வரளி காட்டுமல்லி சம்பங்கி என்று அவள் கட்டும் மாலைகள் ஆதவனின் கீற்றை வண்ணங்களாக தோன்றச் செய்யும் வானவில்லாக மாறும் அந்த மாலைகளை மாலை பக்கத்தில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு எடுத்து போவான் அழகம் வாசமும் மாலைகளை விடும் ஐயாவின் குடும்பம் கொஞ்சம் நிமிர்ந்ததற்கு இந்த வருமானமும் ஒரு காரணம் ஒரு நாள் ஐயாவின் மரணம் நிகழ்ந்தது கோயிலா திக்கற்று நின்றாள் ராமு தன் ஊரை விட்டு ஐயாவின் வீட்டிற்கு குடிபெயர்ந்தான் அவன் அருகில் நின்ற கோயிலாவின் கழுத்தில் புது மெருகோடு ராமு கட்டிய மஞ்சள் தாளி இருந்தது பத்தாண்டுகள் உருண்டோடிவிட்டன ராமு பள்ளி இறுதி ஆண்டை முடித்து கல்லூரியில் தேர்ச்சி பெற்று சென்னை மாநகரத்தில் மிகப்பெரிய அயல்நாட்டு நிறுவனம் ஒன்றில் கணக்காளராக இருக்கின்றான் ஐந்து இலக்க ஊதியம் சொந்தமாக வீடு வாகனம் என்று ஏக வசதி அவனுடைய வீட்டுக்கூடத்தில் அக்கோயிலாவின் கைகளால் கட்டப்பட்ட மாலையை போட்டுக்கொண்டு ஆனந்தராசன் ஐயா சிரித்து கொண்டிருக்கிறார் படத்தில் இப்போதெல்லாம் கோயிலாவுக்கு பலவேளைகள் கனிப்பொறிநுட்பத்தை அவள் சுலபமாக கற்றுக்கொண்டு விட்டாள் வீட்டிலிருந்தே அவள் வேலை செய்கிறாள் அவளுக்கும் நல்ல ஊதியம் அயல் நாட்டவருடன் அவள் பேசுவதை கேட்டால் அவள் பாரத தேசத்தில் பிறந்தவள் இல்லை என்று சிலுவையிட்டு சத்தியம் செய்வார்கள் கோயிலாவுக்கும் ராமுவுக்கும் இரண்டு பிள்ளைகள் மூத்தவன் ஆனந்தன் இளையவன் ராசையா ஆனால் கோயிலாவும் ராமுவும் அவர்களை பெயர் சொல்லி கூப்பிட மாட்டார்கள் பெரியையா எங்கப்பா சின்னையா எங்கே காணோம் என்றே விழிப்பார்கள் ஆனந்தராசன் ஐயாவுக்கு அவர்கள் மனதில் தனியிடம் அதனால் பெயர்கள் உச்சரிக்கப்படாது மாலையில் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பும் ராமு பல நாட்கள் வாசலிலேயே காத்திருப்பான் உள்ளே கோயிலா பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்து கொண்டிருப்பான் அதை கேட்டு ரசித்தபடியே இருப்பான் ராமம் மீண்டும் ஐயா பாடம் எடுப்பது போலவே இருக்கும் கோயிலாவின் அணுகுமுறை காதல் உணர்வு மேலோங்கும் இரவுகளில் ராமு கோயிலாவிடம் ஏதாவது வகுப்பெடுக்கும்படி கெஞ்சுவான் அவள் வெட்கத்துடன் மறுப்பாள் கடைசியில் அவனது வேண்டுகோளை பூர்த்தி செய்வாள் அதை கேட்டபடியே கிரக்கத்தில் தூங்கி போவான் ராமும் அவன் கனவில் ஐயா அந்த பாடத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பார் கோயிலா அந்த உயர மேசையை எடுத்துவா ஐயா படத்துக்கு மாலை போடணும் நேற்று போட்ட மாலை வாடி சருகா போச்சேன் கோயிலா மெல்ல ஒரு காலை சாய்த்தபடியே வருகிறாள் அவள் பிறவியிலேயே இளம்பிள்ளை வாதம் வந்து கால் சூம்பி போனவள் அம்மா இரு நாங்கள் எடுத்தாரோம் என்றபடியே ஆனந்தனும் ராசையாவும் மேசையை தூக்கி வருவார்கள் பள்ளி சீருடையில் அவர்களை பார்க்கும்போது ராமுவுக்கு பழைய ஞாபகங்கள் கரைபுரண்டோடும் பல முறை பிள்ளைகள் ராமுவை தடுத்து தாங்களே அந்த மாலையை சூட்ட முயன்று இருக்கிறார்கள் ஆனால் ராமு என்றும் அதற்கு சம்மதிக்க மாட்டான் அவனே ஐயாவின் படத்திற்கு மாலை போட வேண்டும் அது ஒரு நித்திய பூஜை ஒரு ஏனியைப் போல படிகள் கொண்ட அந்த பெரிய மேஜையை கோகிலாவும் பிள்ளைகளும் மெல்ல இழுத்து வருகிறார்கள் ராமு அதன் மீது ஒரு தேர்ந்த சர்க்கஸ் வீரனைப் போல தாவி ஏறி கோயிலா கொடுக்கும் வண்ண பூக்கள் கொண்ட மாலையை ஐயா படத்துக்கு அணிவிக்கிறான் காய்ந்த மாலையை கோயிலா வாங்கிக் மேல் தூண்டால் படத்தைத் தொடைத்தவாறே கீழே நிற்கும் கோயிலாவை பார்க்கிறான் கோயிலா அவனை பார்த்து பரிவோடு சிரிக்கிறாள் அவனுக்கு ஐயா சிரிப்பது போலவே இருக்கிறது அது சரி ஐயா மகள் ஐயாவை போலத்தானே சிரிப்பாள் என்று நினைத்து கொள்கிறான் ராமு என்கிற முப்பது அங்குல இராமநாதன் நன்றி நீங்கள் கேட்டது உயரங்களும் சிகரங்களும் ஒளிவடிவோம் சரவணன் அருணாச்சலும் நன்றி